வணக்கம் நேயர்களே நற்றினியின் சிறித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் இன்று ஜனவரி மாதம் இருபதாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளைக் காணலாம் ஆயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு இங்கிலாந்து நாடாளுமன்றம் தனது முதலாவது கூட்டத்தை வெஸ்ட் அரண்மனையில் நடத்தியது ஆயிரத்தி ஆண்டு ஹாங்காங் தீவு பிரிட்டனால் கைப்பற்றப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு பேள் துறைமுகத்தை கடற்படை தளமாக பயன்படுத்துவதற்கு அமெரிக்க செனட் அனுமதி அளித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு வாரன்ஸ் சர்க்கஸ் யாழ்ப்பாணம் வந்தது யாழ்ப்பாணம் கண்ட முதலாவது சர்க்கஸ் இதுவாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு யாழ்ப்பாணம் உடுவிலில் இராமநாதன் பெண்கள் கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டது 1929 தொள்ளாயிரத்தி ஆண்டு வெளிப்புற காட்சிகளை கொண்ட முதலாவது முழு நீல திரைப்படம் இன் ஓல்டு அரிசோனா திரையிடப்பட்டது 1937 தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு ஃப்ராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் அமெரிக்க அதிபராக பதவியேற்றுக்கொண்ட ஜனவரி இருபதாம் தேதி அமெரிக்க அதிபர்கள் பதவியேற்கும் நடைமுறை அன்று முதல் ஆரம்பமாகியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு சூடான் அரசு நாடெங்கும் இஸ்லாமிய சட்டத்தை அறிமுகப்படுத்தியதில் நாட்டின் வடக்கு பகுதி முஸ்லீம்களுக்கும் தெற்கில் வாழும் கிறிஸ்தவர்களுக்கும் இடையில் உள்நாட்டு போர் மேலும் தீவிரமடைந்தது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு முதலாவது ஆளற்ற சரக்கு விண்கலமான புரோக்ரஸ் ஒன்று விண்கலம் சல்யூட் ஆறு விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்திற்கு தேவையான கருவிகளும் அங்கு தங்கியிருந்த வீரர்களுக்கு உணவு வகைகளையும் சுமந்து சென்றது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு ஜொகனஸ் வில்கம் ஜென்சன் இலக்கியத்துக்கான நோபல் பரிசு பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஃபெட்ரிகோ ஃபெலினி இத்தாலிய திரைப்பட இயக்குனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு எட்வின் ஆல்ட்ரின் அமெரிக்க விண்வெளி வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு டேவிட்லி நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க இயற்பியலாளர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஐந்தாவது ஜார்ஜ் இங்கிலாந்து மன்னன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பெரியசாமி தூரன் கர்நாடக இசை வல்லுனர் இந்நாளின் சிறப்புகள் அமெரிக்க அதிபர்கள் பதவியேற்கும் நாள் இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழிலிருந்து இந்நடைமுறை கடைபிடிக்கப்படுகிறது மீண்டும் நாம் நாளை சந்திப்போம் நேயர்களை